அவர்கள் தொழுகையை நண்பகலிலும் அசர் தொழுகையை சூரியன் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் போதும் மஹரிப் தொழுகையை சூரியன் மறைந்த உடனும் தொழுவார்கள் மக்கள் கூடிவிட்டால் இஷாவை முன்னேறத்திலும் மக்கள் குறைவாக இருந்தால் தாமதப்படுத்தியும் தொழுவார்கள் சுபுகை இருளில் தொழுவார்கள் என விடையளித்தார்கள்